ஹரி அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாம் காண இருக்கின்ற பாடம் நிர்வாண சட்டக்கம் பகவான் சங்கரர் அவர்களால் அருளப்பட்டது சட்டக்கம் என்றால் ஆறு என்று பொருள் அதாவது சமஸ்கிருத எண்களிலே ஏகம் டுவே திரயா சத்பாரா பஞ்சா ஷட் என்று ஆறாவதாக வருகின்ற எண்ணை இங்கு சட்டக்கம் என்று அழைக்கப்படுகின்றது ஏன் இதை சட்டக்கம் என்றார் என்று கேட்டீர்களேயானால் இதிலே ஆறு விதமான ஸ்லோகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆறுமே மிக மிக அழகாக தன்னுணர்வை தன்னுள் உணரக்கூடிய வகையிலே மிக அற்புதமாக அருளியிருக்கின்றார் பகவான் ஆதிசங்கரர் அவர்கள் இந்த பாடல்களின் வாயிலாக இந்த தேகம் நானல்ல இந்திரியங்கள் நானல்ல இந்த மனம் நானல்ல புத்தி நானல்ல என்று நம்முடைய தூள சூட்சம புலன்களையெல்லாம் நீக்கி என்றும் நிலையாக இருக்கின்ற அந்த ஏகப்பொருளை ஆதிப்பொருளை எல்லையில்லா பரம்பொருளை பேருணர்வை நம் உள்ளே காட்டிக் கொடுக்கின்றார் அத்தகைய மிக அற்புதமான பாடலை நாம் இன்று காண இருக்கின்றோம் பொதுவாக நாம் இந்த உடலைத்தான் நான் நான் என்று நினைத்து கொண்டு பல்வேறு புறக்காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த உடல் பிறந்து வளர்ந்து ஒரு நாள் இல்லாமல் இறந்து விடுகின்றதை காணுகின்ற பொழுது இந்த உடலுக்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு நித்திய பொருள் நம்முள்ளே இருக்க வேண்டும் அது இருப்பதினால்தான் இந்த உடல் இயங்க வேண்டும் என்று யாருக்கு சந்தேகம் எழுகின்றதோ அவர்கள் மட்டும்தான் தன் உடலை கடந்து தன் உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த மனை கண்டுகொள்கின்றார்கள் அதைத்தான் அவ்வை பிராட்டியும் உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனைக்கான் என்று மிக அழகாத அருள் இருக்கின்றார் அவ்வாறே நம்முடைய திருமூலரும் தன்னுடைய திருமந்திரத்திலே உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று அழகாக பாடுகின்றார் இவ்வாறு ஒவ்வொரு ஞானிகளும் இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற உயிரை உத்தமனை உணர்வை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் எடுத்து அந்த வகையிலே பகவான் ஆதிசங்கரர் அவர்கள் தன்னுடைய நிர்வாண சட்டக்கம் என்ற இந்த பாடல்களின் வாயிலாக நமக்கு அந்த உணர்வை சிவமாக உணர்ந்து கொள்ளும்படி எடுத்துரைக்கின்றார் அந்த ஆறு பாடல்களை நாம் ஒவ்வொன்றாக காணலாம் அதிலே முதல் பாடல் மனோபுத்யகார ி நாந்தூப்ப ிோம்ிவோம் சித்தனந்திவோம்ிவோம் மனோபுத்திய சித்தா மணம் பி அகங்காரம் சித்தம் இது எதுவும் நான் அல்ல அவ்வாரே நோத்ரஜித்வே நிரண நேத்ரே நச்ச வியோம பூமி நதே ஜோனவாயு அதாவது நான் காதுகளும் அல்ல நாக்குமல்ல மூக்கும் அல்ல கண்களும் நான் வானமும் அல்ல பூமியும் அல்ல நான் அக்னியுமல்ல காற்றுமல்ல திதானந்த ரூபா சிவோகம் நான் சித்தமெல்லாம் சிவமயமான சிவானந்த ரூபம் அந்த சிவமே நான் அந்த உணர்வே நான் அடுத்ததாக இரண்டாவது பாடலிலே நிராண சந்தோ நவாய் பஞ்சவாயு நவா சப்த தாதூர் நவா பஞ்சகோச பாம் நோபாஸ்திதனந்திவோம் சிவோம் சிதனந்திவோம் சிவோம் நான் பிராணனல்ல பஞ்சவாயுக்களுமல்ல சப்த தாதுக்களுமல்ல பஞ்ச கோஷங்களும் அல்ல நவாக்பாணி பாதம் நான் பேச்சுமல்ல கைகளும் அல்ல கால்களும் அல்ல நோபாஸ்தபாயு செயல்படுகின்ற அனைத்து புலன்களும் நான் அல்ல சிவானந்த ரூப சிவமயமான சிவானந்த நான் அந்த சிவமே நான் அந்த உணர்வே நான் அடுத்ததாக மூன்றாவது பாடலிலே நமே தேச ராகவ மோவ மாச்சியாவோ சாத்தோ நாமோ நோட்ச சிதனந்திவோம் சிதனந்திவோம் சிவோகம் நமே துவேஷ ராகம் எனக்கு விருப்பு விருப்புக்கள் கிடையாது நமேலோப மோட்சம் எனக்கு பேராசையும் கிடையாது மோகம் கிடையாது மதோ நைவமே நைவ மாச்சரிய பாவகா கர்மமும் இல்லை பொறாமையும் இல்லை ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ நமோச்ச அறம் பொருள் இன்பம் வீடு என்று சனாதன தர்மத்திலே கூறப்பட்ட தர்மங்களும் எனக்கு கிடையாது அதை ஆசைகளும் மோட்சத்தை அடைய வேண்டுமென்ற எண்ணமும் எதுவுமே எனக்கு கிடையாது நானோ சிதானந்தரூப சிவோகம் சிவோகம் சித்தமெல்லாம் சிவமயமான சிவானந்த ஸ்வரூபம் அந்த சிவமே நான் அந்த உணர்வே நான் அடுத்ததாக நான்காவது பாடலிலே நுண்ணியம் நாபம் நௌக்கியம் நுகம் நோடீத்தம் நேத நகம் போஜனம் நோஜம் நோக்கி நந்தூப்ப சிவோகம் சிவோகம் சீதானந்தரூபிவோ ந புண்ணியம் ந பாபம் எனக்கு புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை ந சௌக்கியம் ந துக்கம் எனக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை ந மந்திர ந தீர்த்தம் நவேத ந யக்ன மந்திரங்களும் எனக்கு இல்லை தீர்த்த ஸ்தலங்களும் எனக்கு இல்லை மறைகளும் எனக்கு கிடையாது யக்ன வேள்விகளும் எனக்கு கிடையாது அகம்போஜனம் நைவோஜம் நான் போக்தான் உணவுமல்ல உண்பவனுமல்ல உண்ணப்படுபவனுமல்ல சிவானந்தரூப சிவோகம் சிவோகம் சித்தமெல்லாம் சிவமயமான சிவானந்த ஸ்வரூபமே நான் நானே சிவம் சிவமே நான் அந்த உணர்வே நான் அடுத்ததாக ஐந்தாவது பாடலிலே நே மிருத்துங்க மாத நூர்னிஷ சிதானந்தரூபா சிவோகம் சிவோகம் சிதானந்தரூபிவோ நமே மிருத்யு ஷங்கா நமே ஜாதி பேத எனக்கு மரணமும் இல்லை மரண பயமுமில்லை ஜாதியும் இல்லை ஜாதி பேதமும் இல்லை பிதா நைவே நைவ மாதா ந ஜன்மா எனக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை இவர்களால் எனக்கு ஜென்மமும் இல்லை ந பந்தூர் நித்ரம் குரு நைவ சிஷிய எனக்கு பந்தங்களும் இல்லை நண்பர்களும் இல்லை குரு சிஷ்யன் என்ற உறவுகளும் எனக்கு இல்லை சிதானந்த ரூபிவோ சிவோகம் சித்தமெல்லாம் சிவமயமான சிவானந்த ஸ்வரூபமே நான் அந்த சிவமே நான் அந்த உணர்வே நான் அடுத்ததாக ஆறாவது பாடலிலே வியேம் நேய சிதானிவோம் சிவோகம் சிவோகம் அகம் நிர்விகல் போ நிராகார ரூபம் அகம் நான் குணபேதம் இல்லாதவன் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாதவன் நிராகார ரூபோ ரூபங்களும் இல்லாதவன் சர்வத் சர்வேண்டியானாம் எங்கெங்கும் எப்போதும் எல்லாவற்றிலும் எல்லா புலன்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றவனே நான் நச்சம் நைவமுக்தேர்ணமேயா எனக்கு பந்தமும் இல்லை முக்தியும் இல்லை நானோ அகண்டஸ்வரூபம் நானே சிதானந்தரூபம் சிவோகம் சிவோகம் திதானந்தரூப சிவோகம் சிவோகம் தித்தமெல்லாம் திவமான சிவானந்த ஸ்வரூபமே நான் அந்த சிவமே நான் அந்த உணர்வே நான் என்று அழகாக இந்த ஆறு பாடல்களிலே தன்னுடைய உள்ளுணர்வை தன்னுணர்வை பேருணர்வை ஆனந்தமாக பாடி மகிழ்கின்றார் பகவான் ஆதிசங்கர பகவத் பாடால் அந்த மகானுபாவரின் திருவடியை போற்றி இந்த பாடலின் விளக்க உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் தத் சத்